முடைய வெள்ளானைச் சருக்கம் என்ற பகுதிக்கு நான் வருகிறேன் இந்த பெரிய புராணத்திலே சருக்கங்கள் எல்லாம் திருத்தொண்ட தொகையை அனுசரித்து சேவை திருத்தொண்ட தொகையில முதல் தொடர் எதுவோ அதை சருக்கத்தின் பெயராக வைக்கிற தில்லிவானந்தன சருக்கம் அதுக்கு முன்னாடி ஒரு சருக்கம் வைக்க வேண்டியதாச்சு அதே மாதிரி தில்லிவானந்தன பதிகத்தில் கடைசி பாட்டு மன்னிசின் மறை நாவல் அதுக்கு ஒரு சருக்கம் வச்சாச்சு பதினோரு சருக்கம் முதல்ல ஒரு சர்க்கம் கடைசியில் ஒரு சருக்கம் இதுல முதல்ல இருந்த சருக்கம் சுந்தர கைலாயத்திலிருந்து வந்த கதை கைலாயத்திலிருந்து வந்ததுனாலே கைலாயத்தின் பேர சருக்கு வைக்கிறார் கைலாயினாலும் திருமலைனாலும் ஒண்ணுதான் திருமலைனா கைலாயம் திருமலை என்ற கைலாயத்தில் வந்ததுனாலே அது திருமலை சர்க்கு வைச்சார் என்ன பண்ண போறோம் சுந்தர கைலாய்க்கு போக போறாரு அப்ப இதும் திருமலைச் சருக்குன்னு வைக்கணும் ரெண்டியும் திருமலை செருக்கா படிக்கிறவங்களுக்கு குழம்பும் அதுக்காக என்ன பண்ணார் முதல்ல திருமலைச் சருக்குன்னு வச்சவர் இத வெள்ளான செருக்கனு வச்சார் ஏன்னா போகும்போது வெள்ளான ஏறிக்கொண்டு போனார் கைலைக்கு போறாருங்கிறத தெரிவிக்கணும்னா எதுல போனார் வெள்ளான மேல போனார் அதனால வெள்ளாணிச்சருக்கம் ஆகவே சுந்தர் வந்த கதையை திருமலைச்செருக்கன்னு சொல்லி சுந்தர் கைலைக்கு போன கதையை வெள்ளானச்சருக்கம் என்ற பெயர்ல வச்சு பதிமூன்றாவது சருக்கமாக கடைசி சருக்கமாக வைத்திருக்கிறார் அந்த பகுதியை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் படிமான திருத்தொண்ட முதல் வாராய் இந்த ஞானம் எழுந்தருளும் நம்பி தம்பிராம் தோழரே மூலமான திருத்தொண்ட தொகை இந்த பெரிய புராணத்துக்கு மூலமாக இருக்கிற திருத்தொண்ட தொகை தொகைக்கு முதல்வராய் அந்த திருத்தொண்ட தொகையை பாடுவதற்கு முதல்வராய் இருந்தவர் சுந்தரர் முதல்வராய் இந்த ஞானம் எழுந்தருளும் நம்பி இந்த உலகம் வாழ்வதற்காக இந்த உலகத்திலே வந்து பிறந்த நம்பிகள் நம்பி ஆரூரர் அவர் தம்பீரான் தோழரு அது மட்டுமல்ல சிவனுக்கு தோழனாகவும் இருந்தவர் அந்த பெரியவர் காலை மலற் செங்கமலற் அறிவாருடன் காலையிலே பூக்கும்படிய செந்தாமரை பூ எவ்வளவு அழகா இருக்குமோ அதுபோன்ற அந்த கமலக்கண்ணை உடைய கழறி அறிவார் கழறிச்சரிவாருடைய கண் தாமரைப்பூ போன்ற கண் சொன்னார் கழறி அறிவார் கமலக்கண் கழறிவார் தாமரைப்பூ போன்ற கண்ணை உடையவர் அது என்ன அவருக்கு மட்டும் இருந்தாப்புல இருந்து அந்த சேரமான் பெருமாள் கண் அந்த தாமரைப்பூ மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அப்ப சேரமான கண்ணு சேர்ப்பா இருந்ததா கோச்சங்கோல இல்ல வேற என்ன காரணத்தில இங்க பிடிச்சார் சேர்க்கிறார் சேரமான் பெருமாள் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரச குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் திருமால் வம்சம் யார் அரசராயிருந்தாலும் அவரை திருமாளாக நினைக்கணும் திருவுடை மன்னரை காணில் திருமாளை கண்டேன் என்னும் அப்படின்னா வைஷ்ணவ நூல்கள் சொல்லுகின்றன ஆகவே திருமால் வேறு அரசர்கள் வேறால் நினைக்கிறதில்ல இப்ப இந்த கழறி தெரிவார் திருமால் நினைச்சு விட்டா அவருடைய கண் என்ன கண் கமலக்கண் தானே திருமால் கமலக்கண்ணன் ஆனால்தான் நமக்கு சந்தேகம் வராம இருக்க கமலக்கண்ணங்கிற வார்த்தையை அப்படியே வச்சார் தாமரை கண்ணுன்னு சொன்னா கூட நமக்கு திருமால் நினைவு வராத திருமால் நினைக்கணுங்கிறது அந்த கமலக்கண்ணன் என்ற வார்த்தையை பிரயோகம் என்ற சேக்களார் எவ்வளவு அருமையா அந்த கருத்து நமக்கு தெரிந்து கொள்வதற்காக காலை மலர் காலையில பூக்கிற சங்கமலக்கண் சங்கமலக்கண்ணை உடையவனாகிய திருமாலே என்று சொல்லத்தக்க கழறிச்சரிவார் சேரநாட்டு அரசர் கழறிச்சரிவாருடன் கூட அவரோடு இவரும் சேர்ந்து கொண்டு ஆலமுண்டார் சீரி கை இலை விஷத்தை குடித்து தேவர்களை காப்பாற்றிய சிவபெருமான் எழுந்துருவிக்க கைலைக்கு போன கதையை உரைப்பாம் நான் சொல்லுகிறேன் இந்த சந்திரான் தோழராகிய சுந்தரர் திருமாலை ஒத்தவராகிய சேரமான் பெருமானோடு சேர்ந்து கொண்டு திருக்கையில வந்தாரே அந்த கதையை சொல்றேன் அப்போ சுந்தரர் ஒரு அரியார் தாமரை கண்ணை உடையவனான திருமாலை போன்ற சேர்க்கிழான ஒரு ஆனா திருமாலேன்னு வச்சுங்க திருமாலம் ஒரு அடியார்தான் ஆகவே திருமாலும் கைலைக்கு போய் ஒணங்குறவர்கள் தான் திருமாளான இந்த சேரமான் பெருமாள் கைலைக்கு வந்தார் அந்த கதையை நான் சொல்றேன் படியில் நீடு பத்தி முதல் அன்பு நீரில் பனைத் தோங்கி வடிவு நம்பி ஆரூர சம்பன் மேனி வனப்பாக கடிய வியிணையின் களைகள் தெழுந்து மதிர் முடிவில் சிவபோகம் முதிர்ந்து ஒரு விளைவு ஒரு விவசாயம் சொல்றார் இங்க சேக்கிழர் அந்த விவசாயத்துல ஒரு போகம் இப்பொழுது நாம கண்டு முதல் பார்க்கணும் என்னையா போகம்னா சிவபோகம் சிவபோகம் என்பது கண்டு முதல் ஆக போகுது அப்போ அதுக்கு முன்னாடி அந்த வயல் வேணுமே அதுக்கு என்ன வயல் அந்த வயல்ல போடுற விதை என்னங்கிறார் பக்தியில் படியில் நீம் ஆக பத்தி முதல் அன்பு என்ற விதைய போடணும் பத்தி என்பது அன்பு முதல் என்பது விதை அந்த இந்த உலகம் என்று சொல்லுகிற ஒரு நிலத்தில நம்முடைய அன்புங்கிற விதைய ஊன்னுனா பிறகு கடைசியில சிவபோகம் என்ற போகம் விளைவு அந்த விளைச்சல பார்க்கலாம் கொண்டு போய் முடிக்க போற பக்தி மூதல் சரி விதை போட்டாச்சு அன்பு நீரில் அன்புங்கோறும் அதுக்கு ஊத்தி கொண்டிருந்தால் பனைக்கு கிளை விட்டு அந்த பயிர் வரது பனை என்பது குத்து குட்டான் நெல் அப்படி அடியில புதர் விட்டு கிளம்புதான் அதுக்குனை பனைங்கி வடிவு நம்பி ஆரூர செம்பம் மேனி வனப்பாக அந்த பயிரை பார்த்தா ரொம்ப தக்கத்தக்கன்னு பிரகாசமா இருக்கு கண்ணுக்கு அழகா இருக்கு யாரு போல இந்த சுந்தரமூர்த்திகளுடைய உருவம் போல சுந்தர தான் அந்த பயிர் வேற ஒண்ணும் இல்லை அது சுந்தரன் சொல்றாரு வடிவு அந்த பயிரின் வடிவம் நம்பி ஆரூரர் செம்பன் மேனி வனப்பாக சுந்தர சுவாமியுடைய திருமேனி அழகு எப்படி இருக்குமோ அந்த அழகிலே பயிர் ஓங்கி கடிய வெய்ய இழுவினையின் களை கட்டு அந்த பயிருக்கு நடுவிலே சில களைகள் விளைக்கிறன் அந்த கலையை பிடுங்கணும் என்ன கலை நல்வினை தீவினை என்ற ரெண்டு கலைகள் தோண்டிக் கொண்டே இருக்கும் கடியே கொடுமையான இருக்கிரதைய அர்த்தம் செய்யணும் சொல்லிட்டோம் தீய வினை போனா இன்னொன்னு இருக்கிறது நல்லவினைதான் அப்ப வெய்ய வார்த்தைக்கு நல்லது அர்த்தம் சொல்லி ஆகும் வெயில் நல்ல வெய்யா விருப்பமான என்று பொருள் வெய்யன்னா சூடானன்னு ஒரு பொருள் பொறுமையான ஒரு பொருள் இருக்கு இருந்தாலும் விருப்பமான இனிப்பான வெய் கரிய இரு வினை கெட்ட நல்ல இரண்டு வினைகள் ஜாக்கிரையா இந்த மாதிரி அந்த வார்த்தைக்கு என்ன விதம் இங்க ஆராய்ச்சி பண்ணி அர்த்தம் சரியா படிக்க முடியாது ஏமாந்து கடிய கட்டு அந்த களை என்ற வேண்டாததை பிடிங்கி எரிந்துவிட்டு கதிர் விட ஆரம்பித்த முடிவில் சிவபோகம் அந்த சிவபோகம் என்று சொல்லுகிற போகம் வந்ததே அந்த விளைச்சல அறுத்துக்கொண்டு வந்து நாம் கலைஞர் கொட்டிட்டோம் கொட்டின பொருள் எடுத்துக்கொண்டே இருந்தா ஒரு நாள் முடிச்சுதான் போகணும் அழியாதது முடியாத எல்லையில் அதுதான் பேரானந்தம் அதுக்குனா ஆனந்தம் என்று பெயர் வச்சார் ஆனந்தம்னா என்ன அந்தம் என்ற வார்த்தைக்கு முடிவு அந்தம் முடிவு இல்லாதது எது முடிவில்லாததோ அது ஆனந்தம் அப்ப ஆனந்தம் வார்த்தைக்கு மகிழ்ச்சின்னு அர்த்தம் ந அந்தம் முடிவில்லாதது ஆனந்தம் என்றால் முடிவில்லாதது எதுவோ அது ஆனந்தம் ஆக இந்த உலகத்தில் நாம் பெறுகிற இறைவனிடத்திலே பெறப்போகிற பேரன்பம் ஒன்றுதான் முடிவில்லாத இன்பம் அதுதான் ஆனந்தம் அதுக்கு பேர்தான் ஆனந்தம் என்று பெயர் வைத்தார்கள் முடிவில்லாதவன் அதான் முடிவில்லாதது என்று இங்கே சொல்றார் முடிவில்லாத சிவபோகம் முதிர்ந்து முருகி விளைந்தார் அது ரொம்ப முதிர்ந்தது ரொம்ப சுவை அந்த சுந்தரருக்கு கிடைத்துவிட்டது அந்த விளைச்சல் அவரே அறுவடை செய்ய போகிறார் கைலாயத்துக்கு போற ஆரங்குரகம் அணிந்த வீரா நண்பர் தனக்கு மாலையாக பாம்பே கழுத்தில் போட்டுக்கொண்டிருக்கிற சிவபெருமான் உரகம் உரகம்னா பாம்பு அந்த பாம்புக்கு கால் கிடையாது ஆனா ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு நகருது அது எப்படி நகருது தம் மார்பால நகருது உரம் கம் உரகம் உரம் மாறுவினாலே கம் செல்வது உலகம் மார்பால் நடந்து வடமொழி தெரிஞ்சிருந்தா இந்த இலக்கியம் ரொம்ப தெரியும் இந்த வார்த்தையினுடைய இலக்கணம் தெரியுன்னா நூல்கள் நயங்களை நம்மால் பார்க்க முடியாது ஆகவே ஆரம் உரகம் மார்பால் நடந்து போகின்ற ஒரு பொருளையே தனக்கு மாலையா போட்டுக்கொண்டிருக்கிற சிவபெருமான் அன்பர்